பாடம் தொண்ணூத்தி ஆறு பயணம் செல்பவரை வழி அனுப்புதல் அவருக்கு உபதேசம் இதே வழிமுறைகளில் செல்லும்படி தம் மக்களுக்கு இப்ராஹிம் அறிவுறுத்தியிருந்தார் மேலும் இதனையே பின்பற்றி வாழும்படி தம் மக்களுக்கு அறிவுறுத்தி அவர் சொன்னார் என்னுடைய மக்களே அல்லாஹங்களுக்காக இந்த தீனையே தேர்ந்தெடுத்துள்ளான் எனவே நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி இறந்து நெருங்கியிருந்தீர்களா என்ன அவர் மரணிக்கும் தருவாயில் தம் மக்களிடம் வினவினார் மக்களே எனக்கு பின்னர் நீங்கள் எதை வணங்குவீர்கள் அவர்கள் அனைவரும் பதில் உங்கள் இறைவனும் உங்கள் மூதாதையர் இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக் ஆகியோரின் இறைவனுமான ஒரே இறைவனையை நாங்கள் வணங்குவோம் அத்துடன் நாங்கள் அவனுக்கே கீழ்படிந்த முஸ்லிம்களாக திகழ்வோம் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி முப்பத்தி மற்றும் நூற்றி வசனங்கள்